ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீசந்திரசேகரகுரும் பிரணமாமி புதான்மகம் நம்முடைய தர்மசாஸ்திரத்திலிருந்து நாம் ஒரு வருடத்தில் நம்முடைய பிதர்களை உத்தேசித்து செய்யவேண்டியதான ஷண்ணவதி தர்ப்பண முறையை விரிவாக தெரிந்துகொண்டோம் கூடவே அந்த தர்ப்பணங்களை செய்யவேண்டியதான காலத்தையும் அந்த தர்பணங்களில் நாம் எந்த பிதர்க்களை உத்தேசித்து செய்கிறோம் என்பதையும் அந்த தர்ப்பணங்கள் செய்வதனால் வரக்கூடியதான பலனையும் விரிவாக பார்த்தோம் இப்போது அடுத்ததாக சில புண்ணியகால தர்ப்பணங்கள் சில காரணங்கள்னாலே விட்டுப்போனால் அதற்கான பரிகாரம் என்ன என்பதை பார்க்கிறோம் இந்த சந்தர்ப்பத்தில் பரிகாரம் என்பதை நிறைய விதமாக நாம் பண்ணுறோம் இந்த பரிகாரங்களுக்கெல்லாம் என்ன பலன் என்பதை நாம் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இந்நாளில் பரிகாரம் என்று சொன்னால் கிட்டத்தட்ட அனைவருக்குமே தெரியும் ஏன்னா எல்லோரும் ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு பரிகாரத்தை செய்திருப்போம் குழந்தை பருவத்திலிருந்து ஆரம்பித்து நன்றாக படிப்பு வரணும் என்பதற்காக சில பரிகாரங்கள் நல்ல இடத்தில் உத்தியோகம் கிடைக்கணும் என்பதற்காக சில பரிகாரங்கள் கல்யாணமாகணும் என்பதற்காக பல பரிகாரங்கள் குழந்தைகள் பிறக்கணும் என்பதற்காக பரிகாரங்கள் ஐஸ்வர்யம் நிறையா வரணும் என்பதற்காக பரிகாரங்கள் கடைசியில் பிதோஷம் போகிறத்துக்கான பரிகாரங்கள் வரையில் அனைவரும் ஏதோ ஒரு ஸ்தலத்தில் ஏதோ ஒரு பலனை உத்தேசித்து பரிகாரங்களை செய்திருப்போம் ஆகையினாலே பரிகாரங்களை பற்றி அனைவருக்குமே தெரியும் ஆனால் இங்கே தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா இந்த பரிகாரங்களுக்கெல்லாம் என்ன பலன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இரண்டு விதமான பலன்களை உடைய பரிகாரங்கள் சொல்லப்பட்டிருக்கு அந்த பரிகாரங்களை பற்றி நாம் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொருவரும் காலையில் எழுந்ததிலிருந்து ஆரம்பித்து ராத்திரி படுத்துக்கிற வரையிலும் நாம் செய்ய வேண்டியதான கடமைகள் என்று நிறைய நமக்கு மகர்ஷிகள் காண்பிச்சிருக்கா வேதத்தை அடிப்படையாக கொண்டு அதில் சிலது செய்யறோம் பலதை ஒட்டுடுறோம் இந்த பரிகாரங்கள் எல்லாம் எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா நாம் செய்ய வேண்டியதான காரியத்தை முறை தவறி செய்தால் சில பரிகாரங்கள் சில காரியத்தை செய்யாமலேயே விட்டால் அதற்கு சில பரிகாரங்கள் அப்படி இரண்டு விதமான பரிகாரங்கள் இருக்குது பரிகாரங்கள்னா பிராயஷ் சித்தம் என்று நமக்கு தர்மசாஸ்திரத்திலே காண்பிச்சிருப்பாள் பிராயஷ் சித்தம் அப்படிங்கிறத தான் நாம் பரிகாரம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த பிராயஷ்சித்தங்கள் இரண்டு விதமான பலன்களை உடையதாக இருக்குது ஒரு சில பிராயசித்தங்கள் நாம் செய்ததான தவறுகளுக்கு நாம் சில கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டி வருது அந்த கஷ்டங்களை ஒரே சமயத்தில் அனுபவிக்காமல் நிறந்து அனுபவிக்கிறதுக்காக செய்யக்கூடியதான சில பிராயசித்தங்கள் அதாவது பரிகாரங்கள் ஒரு பிராயசித்தங்கள் பரிகாரங்கள் அடுத்த செய்ய போ செய்ய வேண்டியதான காரியத்திற்கான அதிகாரத்தை கொடுக்கக்கூடியதான பரிகாரங்கள் இப்படி இரண்டு விதமான பலன்களை நமக்கு பரிகாரங்கள் கொடுக்கறது அதாவது நாம் அனுபவிக்கக்கூடியதான கஷ்டத்தை நிறந்து கொடுப்பதற்காக சில பரிகாரங்கள் சில பரிகாரங்கள் அடுத்த காரியத்தை செய்யறதுக்கு நமக்கு அதிகாரம் இல்லாமல் போயிடும் அதற்கான சில பரிகாரங்கள் இப்போது லௌக்கிகமாக இதற்கு உதாரணம்னு பார்த்தோமானால் நாம் ஒரு பேங்கில் ஒரு கடன் வாங்குகிறோம் அந்த கடனை சரியான முறையில் கட்டலை சில சமயங்களில் கட்டியிருக்கோம் சில சமயங்களில் கட்டலை அது சரியான தொகையை கட்டலை முன்ன பின்ன கட்டியிருக்கோம் இதெல்லாம் முறை தவறி செய்தது இதற்கு என்ன பரிகாரம் அப்படின்னா அதற்கு பேங்கில் இருந்து நமக்கு நோட்டீஸ் கொடுத்து நம்மை நேரடியாக வரவழைத்து ஏன் உன்னால் கட்ட முடியல அப்படின்னு எல்லாம் விசாரித்து அந்த தொகையை கட்ட முடியலன்னா அதை நிரந்து கட்டுறதுக்கான வழியை நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பாள் அஞ்சு வருஷத்தில் கட்ட முடியல அப்படின்னா இன்னொரு ரெண்டு வருஷமோ மூணு வருஷமோ அதிகப்படுத்தி தொகையை குறைச்சி அப்படி நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பாள் இன்னொரு வழி கட்டவே இல்லை கடனை மட்டும் வாங்கியிருக்கான் கட்டவே இல்லை அப்படின்னா அப்போது அவனுக்கு பரிகாரம் வேறு மாதிரி அவன் என்ன பண்ணுவான்னா அவனுடைய சொத்துக்களை பூரா முடக்கிறது அவனுடைய அக்கௌண்ட்டுகளை பிளாக் பண்ணுறது இப்படி இரண்டு விதமான நடவடிக்கைகள் இருக்குது லோக்கத்தில் நாம் பார்க்குறோம் இதை நாம் மனசில் வச்சுட்டு நாம் இதை புரிஞ்சுக்கணும் இதே போலதான் நம்முடைய கர்மாக்களில் நித்திய கர்மாக்கள்னு இருக்குது தினமும் நாம் செய்ய வேண்டியதான கர்மாக்கள் இந்த நித்திய கர்மாக்களை முறையாக செய்யாவிடில் அதற்கு சில பிராயசத்தங்கள் அதாவது பரிகாரங்கள் செய்யவே இல்லை விட்டு டோம் அப்படின்னா அதற்கு சில பரிகாரங்கள் அப்படி இரண்டு விதமாக சொல்லியிருக்கு இந்த பரிகாரங்களுக்கெல்லாம் பலன் அப்படின்னு பார்த்தால் அந்த நாம் விட்டுட்டோம் என்பது எப்படி நமக்கு வெளிப்படும் அப்படின்னு சொல்கிற பொழுது மகரிஷிகள் ஜன்மாந்தர கிருதம் பாபம் வியாதி ரூபேன பாததே நாம் இந்த பிறவியில் மாத்திரமில்லை போன போன பிறவியில் நாம் அதாவது செய்ய வேண்டியதான கர்மாக்களை முறையாக செய்யாமலோ அல்லது செய்யவே இல்லை அப்படின்னாலோ இந்த விட்டதனுடைய பாபங்கள் எல்லாம் எப்படி நம்மிடத்திலே வெளிப்படும் அப்படின்னா வியாதி ரூபேன பாதத்தை நோய் மூலமாகத்தான் வெளிப்படுறது ஒரு நோயின் மூலமாக நமக்கு காண்பிக்கும் நீ செய்ய வேண்டிய கர்மாவை முறையாக செய்யலை அப்படின்னு சில நோய்கள் வழியாக நமக்கு காண்பிக்கும் அப்போ நாம் முழிச்சுக்கணும் இந்த நோய் எதனால் வந்தது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கான வழியெல்லாம் கூட நமக்கு புராணங்கள் வாயிலாக மகர்ஷிகள் காண்பிச்சிருக்கா அதற்கு கர்மவிபாக என்றே ஒன்று இருக்குது அநேகமாக அனைத்து புராணங்களிலுமே இருக்கு இந்த கர்ம மட்டுமே பிரதானமாக கொண்டு சொல்லக்கூடிய புராணம் கருட புராணம் அதிலே கர்மவிப்பாக்க அத்தியாயம் என்றே ஒரு அத்தியாயமானது சொல்லப்படுறது மற்ற புராணங்களிலும் ஆங்காங்கு சொல்லப்பட்டிருக்கு இந்த கர்மவிப்பாக்கம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நாம் செய்ய வேண்டியதான கர்மாக்களை விட்டதினாலோ அல்லது செய்யாமலே இருந்ததினாலோ தவறாக செய்ததுனாலோ வந்ததான பலனை நாம் எப்படி அனுபவிக்கிறோம் அப்படிங்கிறத காண்பிக்கிறது தான் கர்மவிப்பாக அத்தியாயம் அப்படின்னு பேர் கருடபுராணத்தில் ஒருவன் அவன் இருக்கக்கூடியதான நிலைக்கும் அவனுக்கு இருக்கக்கூடியதான வசதிக்கும் சம்பந்தமே இல்லாமல் இருக்குது அப்படி உலகத்தில் பார்க்குறோம் பணங்காசு ஐஸ்வர்யம் நிறைய இருக்குது பணக்காரனாக இருக்கான் மூல வளர்ச்சி இல்லை பனங்காசு ஒன்றுமே இல்லை ஆனால் மிகவும் புத்திசாலியாக இருக்கான் பணங்காசு ஐஸ்வர்யம் வீடு வாசல் மனைவி அனைவரும் இருக்கார் வியாதி புடுங்கிறது ஒரு வசதியுமே இல்லை ஆனால் ஆரோக்கியமாக இருக்கான் இப்படியெல்லாம் வேறுபாடு வர்றது இதற்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு நாம இதை ஊகிக்க முடியாது இதை நாம் தவறாக புரிஞ்சுக்கிறதுனாலே தான் நமக்கு நாம் செய்யக்கூடியதான தர்மத்திற்கும் அனுபவிக்கக்கூடியதான பலனுக்கும் வித்தியாசமே இல்லை சம்பந்தமே இல்லை அப்படின்னு நாம் நினைக்கிறோம் ஆனால் நிறைய சம்பந்தம் இருக்குது இதை நமக்கு இந்த கர்ம விப்பாக்க அத்தியாயம் என்பது காண்பிக்கிறது மேற்கொண்டும் அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்